அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லி மானுவிகள் இம் கல்வி பொறியியல் படிப்பது வீண் பொறியியல் படித்தால் வேலை கிடைக்காது பொறியியல் பட்டதாரிகள் அனைவருக்குமே தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் என்று கூற முடியாது என்ற முடிவுக்கு வர பொறியியல் மிகவும் அருமையான படிப்பு லாஜிக்கல் ரீசனிங் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஸ்பெட்டல் இன்டெலிஜென்ஸ் அப்சர்வேஷன் ஸ்கில் போன்ற திறன்கள் பொறியியல் துறையில் ஒவ்வொரு மனிதனையும் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் படித்த பொறியியல் பாடத்தில் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கும் திறனை கொண்டு புதுமையானவற்றை கண்டறிந்தாலோ வித்தியாசமான ஐடியாக்களை வெற்றிகரமாக செயல்படுத்தினாலோ உளவியல் ரீதியாக ஒரு திருப்தியான உணர்வை பெற அது பணியில் மிகுந்த ஒரு மன ஏற்படுத்தும் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அந்த பாடப்பிரிவில் தனி திறமையும் ஆர்வத்துடன் கூடிய கடின உழைப்பு மட்டுமே அத்துறையில் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை பின்வருமாறு மிக அருமையாக கூறுகிறார் அதீத ஆவலை தவிர சிறப்பு திறமைகள் எதுவும் என்னிடம் கிடையாது என்கிறார் ஆம் கல்வி ஒவ்வொரு மனிதனிடமும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறது தான் இன்னும் பயில வேண்டியுள்ளது என தன் வெறுமையை உணர்பவனே ஒரு சிறந்த பண்டிதனாக முடியும் கல்வி என்பது வெறும் நூல்களில் இருந்தது மட்டுமே பள்ளிக்கூடங்களில் மட்டும் கற்பிக்கப்படுவதும் இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுமே கல்விக்கான ஆயத்தம்தான் சிந்திப்போம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிற கல்வியை நாம் நம் வாழ்வில் செயல்படுத்துவோம் நன்றி